இடம் கொண்டு விம்மி இணை கொண்டிருகி இழகி முத்து படம் கொண்ட கொங்கை மலை கொண்டிறைவர் மலியனஞ்சையே நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லரவின் படம் கொண்ட அல்பு பனிமொழிவேரே